நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் கொல்லு மசியல் செய்ய தேவையான பொருட்கள் கொல்லு ரெண்டு கைப்பிடி அளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் கால் கப் பச்சை மிளகாய் ரெண்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு பூண்டு ஆறு பற்கள் கருவேப்பிலை சிறிது சீரகம் ஒரு ஸ்பூன் தக்காளி பெரிய ஒன்று உப்பு ருசி கேப்ப செய்முறை முதல்ல நம்ம கொள்ளை நல்லா சுத்தம் பண்ணிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊத்தி விசில் போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துப்போம் கொல் வந்து நல்லா உபரி காணும் தண்ணி கொஞ்சம் தண்ணி நல்லா கூடவே வச்சு வேக வச்சு எடுத்துருவோம் எடுத்துட்டு ஸ்டவ் பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிட்டு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் விட்டுடுவோம் எண்ணெய் காஞ்சதும் தனியா போட்டுடலாம் தனியா போட்டதும் தனியா பொறிஞ்சதும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடும் வதங்கினதும் காஞ்சி மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் ரெண்டையும் ஏன் போடுறோம் பச்சை மிளகாய் ஒரு வாசம் கொடுக்கும் நல்ல காரமும் இருக்கும் காஞ்சி மிளகாய் போடுறதுனால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பூண்டு ஆறு பால் பூண்டு சொல்லிக்கலாம் அது போட்டுப்போம் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து பெரிய தக்காளியே பொடியை நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அது கூட இந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா கொல்லு அதை வந்து அப்படியே அந்த அந்த கொல்லு கூட இருக்க தண்ணியோடவே சேர்த்து இதில் கொட்டி நல்லா கொதிக்க விடுவோம் எல்லாத்தோட சேர்ந்து இந்த கொல்லு மேல எல்லா அதோட ஃப்ளேவரும் இறங்கணும் அது மாதிரி நல்லா கொதிக்க விடுவோம் கொதிச்சதும் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்ட ஒன்று மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்தோம்னா சுபாபானு அண்ட் ஹெல்த்தி கொல்லு மசியல் தயார் இந்த கொல்லு மசியலை வந்து கம்பஞ்சோருக்கு தொட்டு சாப்பிட்டா சுப்பாபா இருக்கும் கம்பஞ்சோறு வந்து கம்ப நீங்க ஒண்ணும் பாதிமா உடச்சிட்டு குக்கர்ல போட்டு ஒரு கப் கம்புனா ரெண்டு கப் தண்ணி ஊத்தி வேக வச்சு ஒரு மூணு விசில் குடுத்து இறக்கிட்டீங்கன்னா கம்பஞ்சோறு ரெடி ஆயிடும் அந்த கம்பஞ்சோருக்கு இதை நல்லா தொட்டு சாப்பிட்டா சுப்பாபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்